சத்குருஸ்வாமி குரு கிருப்பையார் கர்க்கபாவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தம் நம்ம கம்சவத அத்தியாயத்தில் இருக்கும் தானூரம் முஷ்டிக கூட்ட செல தோசலகன்னு இவ்வளோ மல்லர்களை முடிக்கப் போகிறார்கள் பலராமனும் கிருஷ்ணனும் சேர்ந்து அந்த நாற்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் பதினாறுலேருந்து இருபது ஒரு ஆவர்த்தி மூலத்தை பார்த்துட்டு மேலே விளக்கத்தை பார்ப்போம் அந்த ஜனங்கள்லாம் அப்படி பேசிக்கிறார்கள் அந்த கோகுலத்தை பற்றியும் கோபியர்கள் கோபாலர்களை பற்றியும் அவர்கள் செஞ்ச புண்ணியத்தை பற்றியும் அப்படி வந்து கொண்டாடி பேசுகிறார்கள் இப்படி வந்து ஒரு உயர்ந்த ஒரு சுக்குமாரனாக அதாவது ரொம்ப மெல்லிய தேகத்தை படித்த மிருதுவான தேகத்தை படித்த இந்த இது மலை மாதிரி இருக்கக்கூடிய மாமிச பிண்டை மாதிரி இருக்கக்கூடிய இந்த மலை மாதிரி இருக்கக்கூடிய இவர்கள்லாம் தப்பான ஒரு சண்டை நடக்கிறதே இது அ அபத்தமாக இருக்கேன் அந்நியாயம் நடக்கிறது இங்கே இருக்கக்கூடாது தோஷம் ஒருமை அப்படியெல்லாம் பேசி கொண்டு இடத்துல பதினாராவ்லோக்கலா விரத்த ஆவிசாஜம் பிரத்திர ஆசதாஜம் சமம் கொணையத்தோஷம் நஷமிய வேணும் நகமிய துர்ணா பதினெஸ் முகம் சலையாவலோக்கம் பிரத்திர விரத்த ஆசதச்சாபிகே சமம் குணைய வேணும் நகமிய தூர்ணமூரிபுணிய பசியமுகம் சதயவோக்கம் பிராஷமா சும் ஹன் மனிரே பகவான் பரதர்ஷபாஷமா திரஷு ஜோகேஷபுரோரி சூம் ஹன் மனசே பகவான் பரதர்ஷபீக புத்தேசுச்சா அன்வத்தியேட்டம் புத்தியோர் அபுதோலம் சபைய புத்த சுச்சு பீத்தௌ அன்வத்தப்பேட்டம் புத்தியோ அபுதோ தைத்தை நயுத்தவிதிதை அச்சுத்தரோன்யம் தடவை பலமுஷ்டி தைத்தை நயுத்தவிதிதை அச்சுத்தர அச்சுத்த युधाते யுத்தோன்யம் யு யோன்யம் தவமுி பலமுிக்காற்றை பகவத் வஜ்ஷனோங்க மூக்ளா நம பகவத்ஷ்ஷனோமோங்க இந்த பௌரஜனங்கள்லாம் ஸ்திரீகள்லாம் அப்படி கோபியர்களையும் கோகுலத்தையும் பிருந்தாவனத்தையும் கொண்டாடி அப்படி கோ கிருஷ்ணன் மனசை செலுத்தினார்கள் இல்லையா இந்த கோபியர்கள் அவர்தான் பாகியசாலின்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா அதுக்கப்புறம் சொல்றார்கள் அந்த பசுக்களோட கண்ணுக்குட்டிகளை பசுக்களோட காத்தால கோகுலத்தையும் வெளியில போகக்கூடியவர் சாயந்திரம் திரும்பி வரார் பசுமை பா மாடு மேய்ச்சி திரும்பி வரக்கூடிய வேணுகானம் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட இந்த கிருஷ்ணனுடைய வேணுகானத்தை கேட்டு மிகவும் புண்ணியசீலை செய்தவர்கள் இந்த திரீகள் யாரே கோபியர்கள் சீக்கிரமாக வெளியே வந்து வழியில் அப்படி வந்து தயக்கூர்ந்த கருணையோட பிரியமாய் பார்க்கக்கூடிய இந்த பார்வையோடையும் புன்முறுவல் பொறுத்தது சிரிப்பான சிரி சிரித்த முகத்தோடு இருக்கூடிய முகத்தை அவர்கள் பார்க்கிறார்கள் ஏ பரதசிரேஷ்டன் கூப்பிடுறார் சுக்கபிரமிகள் அவர் இவர்ட பரீட்சி மகாராஜன் ஸ்திரீகள் இப்படி பேசிட்டு இருக்கிற போது ஸ்திரீகள் இப்படி ஒத்தரு ஒத்தரு பேசி கொண்டுகிறார்கள் அந்த கோபியர்களுடைய ஒரு சிறப்பையும் கோகுலத்தையும் கண்ணனுடைய சிறப்பையும் இப்படி பேசிட்டு இருக்கிற போது யோகேஸ்வரனும் பக்தர்களுடைய துக்கத்தை பக்தருடைய மனசு துக்கத்தை போக்கடிக்கக்கூடியவன சர்வஜம் எல்லாம் தெரிஞ்சது இவர்கள்லாம் ஜனங்கள் எப்படி பேசியிருக்கான்னு பார்த்து கிருஷ்ணன் வந்து அப்படிப்பட்ட எதிரியை கொள்வதற்காக சத்ருவை கொள்வதற்காக முடிவு பண்ணான் அவ்வளோ தான் போகிறோம் விளையாடினது போகிறோம் அதாவது ஒரு நரசிம்மாவத்தாரை வந்தார் கொஞ்சம் முன்னாலே ஒன்றார் முன்னாலே அவன் கேள்வி கேட்டான் பிரகலாதனும் முன்னாலே சொல்லிட்டான் முன்னாலே ஒன்றார் அவனையும் அந்த சாயந்தர வேலையில் அந்த அஸ்தமன வேலையில் தான் முடிக்கணும் அது வரைக்கும் விளையாடினார் அதுக்கப்புறம் அந்த நிலை வந்த உடனே டக்குன்னு அந்த இதில் போய் வாசலில் உட்காந்து அவனை ஒரு எலியை பிடிக்கிற மாதிரி பூனை எலியை பிடிக்குமோ எப்படி வந்து ஒரு மானை வந்து சிங்கம் பிடிக்குமோ அப்படி வந்து இரண்டிகை கட்டுன்னு பிடிச்சார் அப்படி தூக்கி மல்லாத்தி இதில் தொடையில் போட்டுட்டார் அப்படி ரேடியாக தன்னுடைய நகங்களால் கீழ்ச்சிட்டார் வைத்தேன் அது மாதிரி விளையாடின்னு இருக்கான் சின்ன குழந்தை தான் ஆனால் பகவான் பகவான் சின்ன குழந்தை மாதிரி காண்பிக்கிறான் அப்படியே வந்து தன்னுடைய அந்த சான்றோட விளையாடினா அதே மாதிரி பலராமனும் முட்டிகரோடு விளையாடு பரத ஸ்ரேட்டரே இப்படி பேசினுக்கிறவர் யோகேஸ்வனான கண்ணன் பக்தருடைய கஷ்டத்தை போக்ப்பதற்காக அவருடைய துன்பம் மனசு கஷ்டம் சோகத்தை போகப்பதற்காக சர்வஜன் கிருஷ்ண எதிரியை கொள்ளணும்னு தீர்மான சங்கல்பம் பண்ணான் அப்போ தேவக்கிய வசு தேவர்கள் யசோதானந்தர்கள் இவரெல்லாம் பயத்தோடு அந்த ஸ்திரீகள் பேச பேச்சை கேட்டு புத்திரர்கள் குழந்தைகள் இல்லையா அவருடைய குழந்தைகள் அவர்கள்ட்டே ஏற்படக்கூடிய அன்ப பிரியம் அந்த ஒரு பாசத்தால் ஏற்படக்கூடிய அந்த கருணை இறக்கத்தால் அப்படியே மனசெல்லாம் அப்படியே ஒரு வியாக்குலமாகி சோகம் அழுந்தி பிள்ளைகளுடைய பலத்தை தெரியாதவர்களுக்கான அப்படியே வருத்தம் கொண்டிருந்தார்கள் வருத்தத்தோடு இருந்தார்கள் என்ன ஆகிறதோ என்ன ஆகிறதோ குழந்தை எல்லாச்சும் என்ன கிருஷ்ணனும் சானூரனும் ஒத்தருக்கொத்தர் பல விதங்களாக இப்படிப்பட்டான் முஷ்டி யுத்தம் விதிகள் அதை அனுசாரணம் பண்ணி எப்படி யுத்தம் பண்ணாரோ அப்படியே பலராமன் முட்டிக்கணும் யுத்தம் பண்ணார்கள் இடி போல கொடூரமான பகவானுடைய அந்த அவனுடைய போட்ட இடிகளால் அவனுடைய சரீர பாகங்கள் அவயங்கள்லாம் நொறுங்கி போயிடுது சாண்டூரன் அடிக்கடி சோர்ந்து போயிட்டான் ஆச்சரியமான விஷயம் சோர்ந்து போயிட்டான் வரமா பார்ப்போம் என்ன சொல்கிறார் சுக சொல்றார் பார்ப்போம் பதினாறாவது ஸ்லோகத்திலேருந்தே காற்றால் இந்த கண்ணன் மாடு மேய்ப்பதற்காக போகிறான் கோகுலத்துக்கு போகிறான் பசு பசுக்களோட வெளியில் கிளம்புற போதும் சாயந்தரம் பசுக்கெய் பசுக்கள்லாம் மேய்த்து விட்டு மாடு மேய்த்துவிட்டு பசுக்களோட கண்டு குட்டிகளோட கோகுலத்தில் திரும்பி நுழையிற போதும் புல்லாங்கல் வாழ்த்திருந்து வேணுகானம் பசிது உண்டு திரும்பி வரக்கூடிய கிருஷ்ணனுடைய வேணுகானத்தை கேட்டு வேணுநானத்தை கேட்டு வீட்டிலேருந்தே வேக வேகமாக வந்து அந்த கோபிகள்னா அப்படி பிரியத்தோட பரிவோட அன்போடு பார்க்கக்கூடிய என்ன தெரிவன் எல்லாருடைய இருக்கக்கூடிய அந்த தன்னை சேர்ந்தவர்களுடைய மனசு துக்கம் துயரம் சோகம் கவலையை துடைக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட கிருஷ்ணன் எதிரி சத்ருவா எதிரியை கொள்வதற்கு முடிவு பண்ணிட்டான் சரி போகிறோம் விளையாண்டது போகிறோம் முடிச்சிடும் அப்படின்னு முன்னால் சொன்ன நரசிம்மாவதாரத்தில் எப்படி பண்ண மாதிரி சரின்னு அப்படியும் புத்திரர்களுடையும் பலம் பராக்கிரமம் வலிமை தெரியாத பெற்றோர்கள்னா வசுதேவர் தேவிக்கு நந்தர் யசோதைய வச்சுக்கலாம் பெண்கள் பயத்தோட அந்த ஜனங்கள் பேசக்கூடிய பயத்தோட பேசுகிறத கேட்டு குழந்தைகளிட்ட இருக்கக்கூடியதான குழந்தைகள் தானே என்னதான் குழந்தை எழுதக்கூடிய அந்த அன்பால் ஸ்நேகத்தால் பிரியத்தால் பாசத்தால் எழுந்த பாசத்தால் அப்படியே கலங்கி போய் வருந்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறார்கள் கிருஷ்ணனும் தானூரனும் ம அந்த மல்யுத்தம் மல்ல யுத்தத்தினுடைய விதிகள் முறைகளை ஒட்டியும் பலவிதமாக போர் புரிந்தார்களோ அப்படியே பலராமன் பண்ணுறான் முஷ்டிகனோட இப்படி இடி தாக்குற மாதிரி கடுமையான பகவானுடைய சரீர அடி அடி கையால் கொடுத்த அடியால் ஓட பாகங்கள்லாம் நொறுங்கி போடுச்சு சுக்குனூராக அப்படியே அப்படி சாண்டூரன் அவன் பெரிய மலைதான் அவனுக்கு பகவான் பலந்தான அது கொடுத்ததுனால அதுல அவனுக்கு சோர்வாயிட்டு கலப்பு ஊற்றான் அப்போ டயர்ட் ஆயிட்டான் மேலே இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே மூலத்தை சேவிப்போம் सस्येन சசியேக உ மு கவுகவோ வசிய மு वासुदेवं வாசுவம் குோ வ நலத்த பிராரேண மாலா பாஹோர்ச்சாணூரம் பகசோராமயன் ஹரி நலத்து தலாஹிவா பாக்கூரம் பகோயன் ஹரி பூபே போதைய மாச தரக் கட்சி ஜீவித்தா கல்ப கேசிர பதத்த பூபே போதையரட்சிணீவிதம் விசல்பேச सृक इंद्रध्वज इवा पतते तथे मुट्ठिक पूर्व स्वुष्टियाहते न वे बलभद्रेण बलिना तलेन बिहत बृज तथव मुटिक पूर्व स्वुष्ट्याहते बलभद्रेण बलिना तले बृज प्रवेट सरुधि उधमने मुखोर्जि विशु पपात उपात उर्व्यू उपस्थ्य पपाुपस्थ्य वाताहतीपह प्रवेट சூதும் உபமன் முகத்தோர் திர வியசு பபோதர் பபோதோஸ் பாட்டாக தீவீஙங்ரிப்பத்தஞ்சு இருபத்தொன்னு இருபத்தஞ்சு மருடியும் பாப்பம் நாற்பத்தி நாலாவதா தச பூர்வம் அேக உப்பத்திய முத்திய கரவு பகவந்தம் வாசுதேவ கிரோ வியக உஷிகோவம் கிரோ வலத்து பிரஹாரேண மாலாதி வகோ நகிரு தாணூரம் பகுசோமீரி தேண மாலா வாக்கோயாணூரம் பகோராமன் ஹரி பூபே போத்த தரட்சிணீவி விசிறத்தல் இந்திரஜ இவ்வாத்த பூபே போச தரக் கிணஜீவித்த விசிரா கல் கேசிரா பத்தத்தை துக்கூம் சுவிய விகத்தை நே பலபிரேணி தலேனி பத்த முிக்க பூர்வம் சுவியலபிரேணி தலேனி பூஷம் பிரவேபி சருதினம் உதவம்கோிதுகோ பபோஸ் வாத்திப்ப அடி அடி நடித்தார் பரமாத்மா கண்ணன் வந்து இதாயிட்டான் சோர்ந்து போயிட்டான் கோபம் அடைஞ்சு மறுபடியும் சேன வேக பருந்து மாதிரி கழுகு மாதிரி வேகமாக வந்து மேலே கிளம்பி ரெண்டு கைகளை மடக்கிண்டு கிருஷ்ணனை மார்பில் அடித்தான் தாக்கினா அதுன்னு சின்ன குழந்தை அடித்தான் அதனால் ப பரமாத்மா பூமாலையால் பூமாலை இருக்குன்னு வச்சுக்கணும் பெரிய மாலையை வச்சுட்டால் கூட அதனால் யானை அடித்தா இருக்கும் அப்படி பூமாலையாக அடிக்கப்பட்ட யானை மாதிரி கிருஷ்ணன் அந்த அடி கொடுத்ததில் அசையலை ஒன்றும் இதாகலை எந்த விதத்திலையும் பாதிக்கப்படலை தானூர் என்னென்ன கைகளில் இருக்க பிடிச்சுட்டு சுழட்டி சுழட்டி சுழட்டி சுழற்றுகின்றவராக இருந்து கொண்டு சுழட்டிய வேகத்துலேயும் உசுறு போயெடுத்து அந்த தானூரன் இருக்கு தரையில் போட்டு எரிஞ்சார் அரைஞ்சார் தரையில் போட்டு எரிஞ்சார் அந்த தாணூரனை கைகளால் அப்படி தூக்கி சுற்றும் சுற்றும் சுற்றியும் அதை வந்து சுழற்றிய வேகத்துலேயும் உயு உசுறு போய் தரையில் போட்டு ஓங்கி அரைஞ்சார் அடித்தார் அவனுடைய ஆபரணங்கள் சரீரத்தில் ஆபரணங்கள் தலை மயிறு தலை முடி குடுமி இருக்கேன் முயிர தலை கொடுமை மயிர் தலை முடி மாலைகள் இதெல்லாம் செதறி போயிட்டு இந்திரனுடைய கொடி இந்திரனுடைய கொடிமரம் இந்திர தோஜம் எப்படி விழுமோ அப்படி கீழே விடுந்தான் அப்படியே முட்டிகனும் தன்னுடைய முட்டியால் முன்னால் அடிக்கப்பட்ட பலசாலியானார் பலராமனால் முட்டியால் மறுபடியும் நன்றாக தாக்கப்பட்டான் முஷ்டிகன் தன்னுடைய முட்டியால் பலராமனை தாக்கி பலராமனை தாக்கியிருக்கான் பலராமனால் முட்டியால் மறுபடியும் அந்த முட்டிகன் தாக்கப்பட்டான் அப்படி தாக்கப்பட்ட அந்த முஷ்டிகனும் நடு நடுங்கி போயும் இரத்தத்தை கக்கிண்டு உயிர் போய் காற்று நல்லா புயல் காத்து வருது அப்போ வேரோட பிடுங்கி மரம் இப்படி விடுவோம் அப்படியும் பலராமன் கொடுத்த முஷ்டி பலத்தால் தாக்கப்பட்டு முஷ்டிகனா ஆனால் பல மல்லனும் வேரோட பிடுங்கி கீழே இருந்த மரம் மாதிரி தரையில் சாய்ந்தான் விவரமாக பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு கோபம் கொண்டான் சாண்டூரன் த பகவான் அவனை அடிச்ச அடியால் அப்படியே உடம்பில் இருக்கிற அவயவங்களில் நொறுங்கி பொறாப்பில் ஆயிடுத்து களைப்பாகிடுத்தி ரொம்ப சோர்ந்து போயிட்டான் அப்போது கோபம் கொண்ட சாணூரனும் கழுகு மாறி பருந்து மாறி வேகமாக எழும்பி ரெண்டு கைகளையும் முக்கியாக வச்சுட்டு பகவானுடைய மார்பில் தாக்கணும் அவனுடைய தாக்கா தாக்குதலால் எப்படி பூமாலை கொண்டு யானை அடித்தா அப்படி இருக்கும் அது மாதிரி கண்ணன் வந்து அசையாமல் நின்னான் சானூரனும் தானூரனை கண்ணன் ரெண்டு கைகளால் நறுக இருக்க பிடிச்சின்னு அப்படி பல முறை பல விதமாக மாதிரி நல்லா வேகமாக சுழற்றினான் அதனால் அப்படி சுழட்டினா சுழட்டிலேயே உயிர் போயிடுச்சவனுக்கு தரையில் போட்டு ஓங்கி அடைத்து அரைஞ்சான் அந்த உயிர்ப்போ அந்த சரீரத்தை சாழணுன்னு சுற்று சுற்றும் சுற்றி கீழே அந்த ஒரு இதர்கள் இல்லையா அந்த ஒரு வெலாசிட்டி இருக்கும் அந்த வெலாசிட்டியும் போடக்கூடிய அந்த ஃபோர்ஸோட பூமியில் அரைஞ்ச அப்படி இருக்கும் அது ஒரு பெரிய அடி அந்த அடியோடு விழுந்த உடனே அவ வந்து கொஞ்ச நொஞ்சம் இருக்கக்கூடிய மூச்சு எல்லாம் போயிடுச்சு அடுத்த அவனுடைய சரீரத்தில் கூடிய அந்த வஸ்திரங்கள் தரித்து கொண்டிருக்கக்கூடிய அணிகள் ஆபரணங்கள் அவனுடைய கேசம் மாலை எல்லாம் செதறி போய் இந்திரனுடைய வத் இது இருக்குது இந்திரனுடைய கொடிமரம் எப்படி இருக்குமோ அப்படி கொடிமரம் கீழ் விழுமோ துவஜம் எப்படி கொழுமோ அப்படி சாண்டூரன் கீழ் விழுந்தான் அது மாதிரி முஷ்டிக்கனை பலராமனை தன் முட்டியால் குத்தினான் பலரா பலவானான பலராமனும் தன் கையால் அந்த முஷ்டிக்கனை ஓங்கி அவனை அரைஞ்சார் முட்டியால் குத்தினார் அதனால் நடுக்கமாகும் சரீரத்தில் நடுக்கம் வந்து நடு அடுங்கி போய் வாயிலிருந்து ரத்தத்தை கக்கின்ட்டு பெரிய வேதனையோட உசுர் போய் அந்த பலராமன் அடித்த ஒரு அடியால் முட்டியால் குத்தினதினால அரைஞ்சதுனால ரத்தத்தை கக்கி உயிர் போய் பேய் காற்று அடிக்கிறது புயல் காற்று அடிக்கிறன்னா வேரோட மரம் இப்படி பிடுங்கி கீழே விழுமோ அப்படி பிடுங்கப்பட்ட மரம் மாதிரி தரையில் விழுந்தான் அந்த முஷ்டிக்கண இன்னொரு மல்லன் அப்படி சாண்டூரம் முட்டுக்கன்று இப்படி ரெண்டு தரம்தான்வரன்ீலையம் முட்டி தரம்தகர்லையாவம் வாட்டினிசல கிருஷ்ண பதபீர்ஷக்கோஷல உபாவ तर्क भी सलह कृष्णपदपटीर्षक द्विधाधीर्न तौषक उवेतु चाणूरे मुष्टिकूटे शले तोशल हति शेषा प्रदुद्रुवम सर्वेणपरीसव चाणूरे मुष्टिकूटे शे तोषके हेषा प्रदुद्रुव प्रदुद्रुवु मल सर्वे प्राणपरीपव गोपान वयस्यान आकृष्य तैय संसृज्य विजग्रद वाच्यमन रु तुर्य वलगंथो रूतनोपुर गोपा யிருஷ்ய தைஜ் விஜகிரியே வல்கந்தோத்தனோப்போ ஜன பிரஜு கர்மா ராமகிரு கம்சம் விமுகியா சாரு சாதி ஜன பிரஜகிருஷா பிரஜகமோ ஹுத்தை கம்சம் விமுக சாசா முப்பதாவது அருணிம்பா்போ இருபத்தி ஆர்லந்தி தான் நாற்பத்தி நாலாவது அத்தியாயம் தரூம் அனுப்ப பிரம் வர அவீத்தலீலையா சாவியம் வாமமுட்டி தரம் அனுப்ப பிரக்தம் வர அவீன்லீலையாவகம் வாமமுட்டி தகேவி சலஹே சலஹ கிருஷ்ணபீர்ஷ் விதீர்னோஷ உபாவசா கிருஷ்ணபீர்ஷ் விதீர்ணோஷல உபாவை விபேத்துருகம் தாணூரே முஷ்டிக்கே கூட்டே சலே தோசலே ஹே தேஷா பிரதோ மல்லா சர்வே பிரணபரிப்சுவா காணூரே முட்டிக்கே கூட்டேலே தோசலே ஹே சேஷா பிருஜோமே பிரணபரிப்சவான் வயசிய தைசிய விஜக்கமாநியோ வல்கண்டோத்தூனுநூரோன் வயசா தைஜ விஜகிரியே வல்கந்தோத்தனூரே கர்மா ராமகிருஷ்ணோம் விமுகிய சார்வா சாருசாவி ஜனாகா பிரஜகுழு சர்வே கர்மணா ராமகிருஷ்ணயோஹோ ரித்தே கம்சம் விப்ரமுக்கியா சாரவகா சாது சாத்வி ஜனாக பிரஜகுழு சர்வே கர்மணா ராமகிருஷ்ணயோஹோ ரித்தே கம்சம் விப்ரமுக்கியா சாரவகா சாது சாத்விதி முப்பதாவது ஸ்லோகம் பார்ப்போம் இப்படி சுக்க மல்ல யுத்தத்தை வர்ணிக்கிற போதும் ராஜனே அப்படின்னு பரீட்சை கூப்பிடுறார் அதன் பிறகு அவனை பின்பற்றி வந்தான் யாரே தானூரன் கிருஷ்ணனால் முடிக்கப்பட்டான் முஷ்டிகன் தானூரன் கிருஷ்ணனால் முடிக்கப்பட்டான் முஷ்டிகன் பலராமனாக முடிக்கப்பட்டான் அதுக்கப்புறம் அவர்களை பின்தொடர்ந்து வரான் கூட்டன்கரவன் வரான் அப்படி கூட்டன்கிறவனை எல்லா மல்ல யுத்தத்தில் அடிக்கிறவர்களை மிக பிரகரத்தான் வரான் அடிப்பவர்களில் சண்டை போடுறவர்களை சிறந்ததான பலராமன் அப்படியே சாவக் அவனு ஒன்று லட்சியமாக பண்ண அலட்சியமாக விளையாட்டை அவனது இடது கை முட்டியால அவனை முடுத்தார் அப்போ கூட்டன்கிற ஒரு மல்லனை அலட்சியமாக விளையாட்டாக இதனுடைய இடது கை முட்டியால் அவனை முடித்தார் அப்போ கிருஷ்ணனுடைய காலால் தலை உடஞ்சு போயிடுத்து சலன்கிற மல்லனுக்கு காளால் உர உதச்சார் அப்போ தலை ப தனியாக போயிடுத்து தோசலனுக்கு ரெண்டாக பிளந்து கொடுத்தோம் அவனுடைய சரீரம் ரெண்டு பேர்களும் முடிந்தார்கள் அப்போ சலன் தோசலகன் ரெண்டு மல்லர்கள் வரா அவர்கள் வந்து காலால் கிருஷ்ணன் உதச்சான் உதச்சி அதனால் தலை ரெண்டாக மல்லர்களை தோசல பிளந்தார் அவர் அப்போ ரெண்டு பேரும் இறவிட்டார்கள் இப்படி தானூரனும் முட்டிகனும் கூட்டன் சலனும் தோசலனுக்கும் இவர்கள் அஞ்சு பேர் முடிக்கப்பட்ட கொல்லப்பட்ட போதும் மற்ற எல்லாரும் மல்லர்கள்னா துண்டக்கான துணியை காணன் மெட்ராஸ் பாஷையில் மெட்ராஸ் பாஷையில் துண்டைக்கான துணியை காணணும் தான் உசிரை காப்பா காப்பா திண்டா போறேன்னு அவரவர்கள் உசரை காப்பா திண்டு காப்பாத்திண்டா ஓடியே போயிட்டார்கள் எல்லாம் துண்டைக்கான கூட ஓடி போயிட்டார்கள் அப்போது ஸ்னேகிதர்களான தன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அந்த கோபால கோபாலர்கள் அவர்களை இடையர்களை இழுத்துண்டு அவர்களோடு கலந்து கொண்டு இந்த சூரியவாத்தியங்கள்லாம் கோஷிக்கிறது ஜெயாவதி பவானெல்லாம் சொல்கிறது அப்போது தண்டைகள்லாம் அப்படியே காலை தண்டைகள் இருக்கேன் அதெல்லாம் சத்தம் போடுது இதோடு சேர்ந்து அவர்கள்லாம் டான்ஸ் ஆடுறார்கள் அந்த தன்னுடைய இடையர்களோட வெள்ளா முடித்த உடனே பலராமன் கிருஷ்ணன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு இடையர்களோடு சேர்த்துண்டு தண்டைகள் காலை தண்டைகளோடு குலுங்க கொலுங்க சூரியவாதியங்கள் சண்டை சத்தம் போட விளையாடுற ராமகிருஷ்ணனுடைய இப்படிப்பட்ட கொண்டாடினார்கள் தானூரன் முடிக்கப்பட்டான் மரம் மா மாதிரி பலராமனுடைய அடியாலை விழுந்தான் கீழே விழுந்தான் இரண்டு பேரை தொடர்ந்து கூட்டன் கொத்த வரான் கூட்டன் அவங்க கூட்டனை மற்றவர்களை தாக்குவதில் மிகவும் பலம் வாய்ந்த கை தேர்ந்த பராக்கிரமம் வாய்ந்த பலராமன் கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லை அலட்சியமாக விளையாட்ட கை முட்டியால் ஓங்கி அரைஞ்சவனை முடித்தார் அவ்வளோதான் கிருஷ்ணன் வந்து தலன்கிற மல்லனையும் காலாலேயே மிதிச்சு தலை செதறி போறாப்பில் மாய்த்தார் தோசலனுக்கான அவனோட மல்ல யுத்தத்தோட ஒரு ரெண்டாக பிழந்தவனை கீழ் விழுந்தவன் ரெண்டாக பிழக்கப்பட்டு கீழ் விழுந்தவன் உயிர்படுத்தி இப்படியும் தானூரன் முஷ்டிகன் கூட்டன் சலன் தோசல்கன் இந்த ஐந்து மல்லர்களும் கொல்லப்பட்டவன்னு மற்றவளைலாம் கையை பார்த்தா ஆளே காணும் எல்லாம் அத்திராயப்பட்டு எல்லாம் அத்திராயப்பட்டு போர் எல்லாம் கிளம்பிட்டாரு குண்டைக்கான துணியை காணும் ஓடி எல்லாம் உசுரை கையில் படிச்சுன்னு ஓடி போயிட்டாங்க வரராமனும் கிருஷ்ணனும் தங்களுடைய வயசுக்கு ஒத்த கோபர்களாக வந்திருக்கார்களே அவர்களோட அவர்களை கூப்பிட்டு பக்கத்தில் கூப்பிட்டு அவர்களோட இந்த முரசு ஒலிக்கிறது பேரி வாத்தியம் ஒழுங்கிறது அப்புறம் மற்ற வாத்தியங்கள் வாசிக்க அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அவர் காலில் இருக்கக்கூடிய கால் சதங்கைகள் அது சத்தம் போட அப்படி அவர்கள் வந்து ஓடியாடி விளையாடி நர்த்தனம் பண்ணார்கள் விளையாடுகிறார்கள் மேலே பார்ப்போம் கிருஷ்ணார்ப்பணம் ஒருத்தோம்